சுவம் குருக்கான் கவபிகாஜீவனஸ்மரணம் கோவி அக்ரூரர் தாசபக்தியில சிறந்தவர் அவர் ஒரு நாள் முழுக்க யாத்திரை பண்ணி அதாவது பகல் பொழுது யாத்திரை மதுரையிலேருந்து பிருந்தாவனம் வரபோது முழுக்க அப்படிப்பட்ட கண்ணனுடைய ஒரு சிந்தனையிலே வந்தார அந்த பிருந்தாவனத்து மண்ணில் வந்து அவருடைய சின்னங்களை பார்த்து புரட்டி சரீரை போட்டு புரட்டி எடுத்தாரா அவர் என்னென்னவோ மன எண்ணங்கள்லாம் கொண்டு வந்தாரா அது எல்லாம் நிறைவேற்ற இடத்துலையா உடனே ராமகிருஷ்ணனில் பார்த்தார் அவர்களை க சொல்லி பக்குவமாக சொல்லி அவர்களை கூப்பிட்டு போகிறார் அப்போது இதுவரைக்கும் அவர் அக்ரூரர் போன ஜென்மங்கள்ல சொன்ன மாதிரி சுமந்திரராக இருந்து ராமாவதாரத்தில் பண்ண அவ்வளோக்கும் பலன் கொடுக்குறாப்புல கண்ணன் என்ன பண்ணுறார் இங்கே பரதாத்தா ஈஸ்வரன் அதுதான் கண்ணன் பரமாத்மா தான் கொடுக்குறார் அப்போ இந்த அந்த தன்னுடைய இடையர் குலத்தில் கோபர்களுக்கெல்லாம் எங்கே வந்து வைக்குண்ட லோகத்தில் அந்த யமுனையில் இறக்கி காண்பித்தாரோ அந்த இடத்துல அவர் இறங்கினார் அவர் வந்து மாத்தியான்க ஸ்தானத்திற்காக அப்படி இறங்கினவருக்கு அப்படி காண்பித்தார் காண்பித்ததில் ஆதி பலராமனே ஆதிசேஷனாகும் அங்கே வந்து ஆதிசேஷனுடைய மடியில் இருக்கக்கூடிய சிவன் நாராயணனாக கிருஷ்ணனையும் பார்த்து தசாவதார ஸ்தோத்திர மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார் கடைசியில் நம்ம என்னன்னா அந்த சேகமாக சொல்றார் மாயையினுடைய குணமான ரஜோகுணத்தை கொண்ட அந்த பிரம்மாவும் சிருஷ்டிகர்த்தாரான் அவர் இருந்தாலும் மூன்று குணங்களையும் கடந்து இருக்கக்கூடிய அதாவது குணாதித்தனா இருக்கக்கூடிய உங்களுடைய உண்மை ரூபத்தை சத்தியமான ஒரு சுரூபத்தை அவருக்கு தெரியலை எந்த குணம் படைத்த அதுதான் கடைசியாக விட்டது சாந்த குணம் படைத்த சாந்த குணத்தில் இருக்கக்கூடிய யோகிகள்லாம் சில பேர் வந்து எல்லா ஜீவர்களிலையும் த தங்கட்டையும் ஆத்மாவை இருக்கக்கூடிய அந்தரியாமி அதுதான் சாத்தியாத்மம் சாத்தியாத்மங்கிறதுக்கு ஒரு சின்ன வழக்கம் சின்ன ஒரு இது என்னன்னா சாந்தமாக இருக்க இருக்கக்கூடியவர்கள் சத்த குணம் படைத்த யோகிகள் இருக்கார்கள் எல்லா ஜீவர்களையும் தங்கட்டையும் ஆத்மாவை இருக்கக்கூடிய அந்தரியாமி அந்த சாத்தியாத்மம் அப்படியாகவும் வேறு சில பேர் இந்த பூமி ஜலம் காத்து அக்ி ஆகாசம் இப்படி பஞ்சபூதங்கள்லையும் உள்ளயம் வெளியும் ஒன்றாக பரவி இருக்கக்கூடிய பரமாத்மா சாதி பூதம் அது சாதி பூதம் இந்த பஞ்சபூதங்கள்லையும் உள்ளயம் வெளியிலும் ஒரே மாதிரியும் பரவி இருக்கக்கூடிய பரமாத்மாவர்கள் சாதி பூதம் சில பேர் சூரிய சந்திர அக்னி இப்படிப்பட்ட தேவத்தைகள் பிரகாசமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தேவத்தைகளாகவும் தெய்வம் அப்போ இந்த சூரிய சந்திர அக்னி போன்ற பிரகாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தேவதைகளாகவும் சாதி தெய்வம் இப்படி சாத்தியாத்மம் எல்லா ஜீவராசிகளும் ஆத்மாவுக்கக்கூடிய அந்தரியாமி சாதி பூதம் இந்த எல்லா பஞ்சபூதங்களுக்கும் உள்ளேயும் வெளியும் பரவியிருக்கூடிய பரமாத்மா சைத்தன்யம் சாதி தெய்வம் சூரிய சந்திர அக்னி போன்ற ஒளி பிரகாசமாக இருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தேவத்தையும் மற்ற தெய்வத்தையும் எப்படி எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய சுத்த சத்வனாக இருக்கக்கூடிய மகாபுரம் சுத்த சத்வனாக இருக்கக்கூடிய மகாபுருஷனாக இயக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவம் அவர் தான் கண்ட்ரோல் நியாமிகர் அண்டு ஈஸ்வரதாக உங்களைத்தான் பூஜிக்கிறார்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இதுதான் அந்த இது பிரம்மத்தினுடைய லக்ஷணம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம சர்வம் கல்விதம் பிரம்ம இதுவும் சொல்லும் எமயவேஷுத்தே தேன லப்யம் மகான் பிரபுர்வை புருடகா சத்வ பிரவர்த்தகம் இதெல்லாம் வேற வாக்கியங்கள் அந்த வேற வாக்கியங்களுடைய அர்த்தம் தெளிக்கிற அப்படி தான் சொன்னார் அவர் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம இதுதான் பிரம்மத்தினுடைய லக்ஷணம் சர்வம் கல்வி தம்பிரம் இங்கே இருக்காது அத்தனையுமே எல்லும் எல்லாம் பிரம்மமே பிரம்மத்தை வேறு ஒன்றும் இல்லை அதாவது இதுக்கு வந்து இதான் இன்னொன்று சொன்னால் வைஷ்ணவர்கள் சொல்ல மாதிரி சொன்ன துண்ண உண்ணும் சோரும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே எமைவேஷ புணத்தே தேனடப்பியாக இது வந்து கட்டோபனேஷத்து யார் யாரை அந்த பிரம்மம் வரிக்கிறதோ அவரால் தான் அறிய முடியும் அவர்தான் அறிய முடியும் இப்போ நான் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது குரு கிருப்பை இருக்கணும் இல்லை பரமாத்மாவை காண்பி கொடுக்கணும் மகான் பிரபுருவை புருஷம் சத்வஸ்தேஷ பிரவர்த்தேகாம் இப்படியெல்லாம் வாக்கியங்கள் அப்படி வேதம் ஓதியம் வேதத்தை கற்ற கர்மயோகிலான சில பிராமணர்கள்லாம் இறுகேஜூ சாம போன்ற வேத மந்திரங்கள் மூலமாக பலவிதமான யஜ்யாகங்களால் செய்து இந்திரன் போன்ற பல தேவர்கள் ரூபத்தில் கடைசியில் தான் வழிபடுகிறார்கள் இதை பகவத்கீதையில் காமிக்கிறேன் இதை இப்போ சொன்னதில்லையா உங்களுடைய இந்த சாத்திய சாத்தியாத்மம் இந்த தேவ கர்மா இத விஷயங்கள்லாம் அப்படி இல்லையா இதெல்லாத்தையும் அப்படியே பகவத்கீதையில் பின்னால் கண்ணனை காண்பிக்கிறான் மேலே பார்ப்போம் ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து மூலத்தை சேவிப்போம் முப்பது ஸ்லோகங்கள் கொண்ட விஷயம் ஏகே த்துவ கிளகர்மாணே சநியஸ் உபசமம் கதாஹாம் ஞானினோ ஞானயேன எஜந்தி ஞான விக்கிரகம் ஏகே த்துவ கிளகர்மாணி சந்யஸ்து உபசமம் கதாஹாம் ஞானினோ ஞானயேன எஜந்தி ஞான அேேச்சமோ விதினா ராம் வை பகமூர் அன்யேச்சமோ விதினிஜி துன்ம ம் வை பகமூகமூம் ம்ிவோணிவம் பச்சாரியூப்பம் அன்வோ மாணம் பகுவியபேதேனா சர்வீதமேம் ஏப்பிய பிரோவேவேரம் ஏப்பா எதாப்பர்ஜனிய பூரித பிரோ விஷந்த சிந்து தாம் அந்ததாம் எதா யாதி பிரபவானி பிரபான பர்ஜனியா பூரிதா பிரபோ விஜந்தி சர்வா சிந்து தாம் கதையோ அந்ததாம் பத்தாவது ஸ்லோகம் மறுபடியும் அந்த மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கம் பூர்வார்த்தம் அக்ரூரர் பண்ணக்கூடிய வசத்தியான ஸ்துதி முப்பது ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய நாற்பதாவது அத்தியாயத்தில் ஆறுலேருந்து பத்து மறுபடியும் பார்க்கும் இப்போ பிரம்ம பிரம்மமாக பார்க்கிறார் அதுக்கப்புறம் இது தசாவதார ஸ்தோத்திரமா பண்ணுவார் அப்புறம் வந்து வியூகமூர்த்தியாக சொல்லி சொல்லுவார் அப்புறம் நமஸ்காரம் பண்ணார் அப்படியெல்லாம் வருது ஏகேத்வா கிலகர்மானி சந்ய சுபசமம் கதா ஞானினோயானேனந்தி ஞான விக்கிரகம் ஏகே யக்ல கிணசு உபமம் கி ஜனயே எஜந்த ஜானவி அேச்சோ விதினே எஜந்தி துன்ம ூக்கமூம் அன்தோ விதினேஜி துன்ம ஃபம் ஹை பூமூகமூம் ராம் எவ் அன்யே பஹுவாச்சாரியோ அன்பு போன மாகேணிணும் பஹுவாச்சாரியோயேஜி ஓம் சர்வமேரம் ஏப்பா சர்வந்தி ம்ேபியம் எதாத்ரி பிரபவ நதியா பர்ஜன்யா பூரிதா பிரபோ விஜந்தி சர்வ சிந்தும் தத்வத் கதையோந்தர யாத் திரி பிரபான பர்ஜனியா பூரிதா பிரபோ விஜந்தி சர்வத சிந்தும் தத்வத் கதையோந்தரம் பத்தாவது ஸ்லோகம் அர்த்தமாக ஞானயோகிகள் இருக்கக்கூடிய ஒரு ஞானயோகிகள் சில பேர் வந்து விஷயங்கள்ல எல்லாவிலும் உலக உலக விஷயங்களில் எல்லாம் வைராக்கியம் அடைந்தவர்களாக அநாத்ம விஷயங்களை வைராக்கியமடைந்தவர்களாக கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோ சந்நியாசி நல்லா விட்டுட்டோ சித்ரூபியான அதாவது சித் அதான் ஞானகனமாக இருக்கக்கூடியது ஞான விக்கிரகம் ஞானமூர்த்தியாக அது சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் தான் ஞான விக்கிரகம் அதுதான் மகாவாக்கியங்களால் சொல்கிறாரு அப்போ உங்களை சமாதியில் தியானம் பண்ணுறார்கள் சமாதியில ஞான யஜன ஞான விக்கிரகமான ஞானமூர்த்தியான உங்களை சமாதியில தியானம் பண்றார்கள் அதான் வேறு சிலர் இந்த சிவ சைவ வைஷ்ணவ தீட்ச அடைந்தவர்களாக ஈஸ்வரன் தியானம் செய்ண்டும் உங்களால் உபதேசம் பண்ணப்பட்ட இந்த பாஞ்சராத்திரம் அடுத்தது வைகானசம் இப்படிப்பட்ட ஆகம பிரகாரம் வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த இப்படி வியூக மூர்த்திகளாக அநேக மூர்த்திகளை கொண்ட கொண்டவர்களாகவும் நாராயணன் சொல்லப்பட்ட ஒரே மூர்த்தியாகவும் உங்களை பூஜிக்கிறார்கள் ஈஸ்வரா வேறு சிலர் பரமேஸ்வரனால் உபதேசம் பண்ணப்பட்ட இங்கேயும் தான் ரெண்டு அதாவது சிவ விஷ்ணு அபேதமாக தான் இவர் சொல்றார் அக்ரூரர் வந்து பூஜை இது பண்ணுறார் ஸ்தோத்திரம் பண்ணுறார் கண்ணனை சைவ விஷ்ணு சைவ வைஷ்ணவ அபேதம் இல்லாமல் பண்ணுறார் பரமேஸ்வரனாவோ அவரை பண்ணார் வேறு சிலர் வந்து பரமேஸ்வரனால உபதேசிக்கப்பட்டதும் சைவம் பாசுபதம் அப்படியெல்லாம் இருக்கு பல பேரங்கள் கொண்டபடி இருபத்தி எட்டு ஆகமங்கள் இருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அசைவாகமங்கள் இருக்கு அது பிரகாரம் சிவரூபியான உங்களைத்தான் சிவரூபியா இருக்கிறது நீங்க தான் சிவரூபியா இருக்கதும் நீங்க தான் அப்படி உங்களை நன்றாக உபாசனை பண்றார்கள் ஆராதிக்கிறார்கள் சகல தேவஸ்வரூபியான ஏ பிரபுவே சக்கல தேவதைகள்கிட்ட பக்தர்களான யாரெல்லாம் உண்டோ அவர்கள் வந்து மற்ற தேவர்கள்கிட்ட மற்ற தேவதா ரூபம் நாமம் மற்ற தேவதா ரூபம் நாமங்கள் அதில் மனசு செலுத்தி இருந்தாலும் எல்லோரும் சர்வே உங்களை தான் ஆராதிக்கிறாள் இதைத்தனியோ பகவத்கீதையில் சொல்லக்கூடிய விஷயந்தான் கண்ணன் சொல்லக்கூடிய பகவத்கீதையில் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆராதிக்கிறாங்க ஏற்பே மலைகளில் இருந்து நதிகள் மலைகளில் வருது இப்போ வந்து கங்கா யமனா அப்படி வருதுன்னு வச்சுக்கோம் பிரம்மபுத்திரா அப்படியெல்லாம் வருது அந்த நதியெல்லாம் மழையா மழை ஜலத்தால் நிறைக்கப்பட்டு பல வழிகளாக பல மார்க்கங்களால் பல போக்குகளில் பெருகிற போதும் கடைசியில் மு முடிவில் சமுத்திரத்தில் அடைகிறது எப்படிது அது மாதிரி இப்படி சொல்லப்பட்ட சைவம் வைட்டவம் சொல்லப்பட்ட எல்லா மார்க்கங்களும் ஆரா ஆராதன மார்க்கங்கள் தான் அதனால் வேறு ஒன்றும் எல்லா வந்து ஒற்றுக்கொள்ளப்பட்ட ஆராதன மார்க்கிறது தான் ஆச்சாரியர்கள் பண்ணார் ஆச்சாரியர்கள் வந்து சண்மத ஸ்தாபன ஆச்சாரியான்னா தமான ஆராதன முறையை காண்பித்தார் அவ்வளவுதான் சைவம் வைத்தவம் சாக்தம் சௌரம் கணபத்தியம் கௌமாரம் அப்படி காண்பித்தார் அப்படியெல்லாம் பூஜா மார்க்கங்கள் ஆராதன மார்க்கங்கள் கடைசியில் உங்களைத்தான் அடைகின்றன அப்படின் யார் சொல்றாரு நம்ம அக்ரூர சொல்றார் விவரமா பார்ப்போம் ஞான யோகிகள் யோகிகள் ஞான யோகிகள் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலன் கருதாமல் கர்த்திருவ புத்தியை விட்டுட்டும் கர்ம பல தியாகத்தை பண்ணி எல்லா சர் சமஸ்த சத்கர்மாக்கள்லாம் செய்துட்டும் உங்கள்கிட்டயே அர்ப்பணம் பண்ணிட்டோம் அதான் கர்ம பல தியாகத்தை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டோம் லோக சௌக்கியங்களை உலக சௌக்கியங்கள் இன்பங்கள் அதெல்லாத்தையும் முழுக்க விட்டுட்டும் ஞான ரூபமா இருக்கக்கூடிய அவங்கள ஞான யோகத்தால வழிபடுகின்றனர் அது சுத்த சைத்தன்ய ரூபமாக ஞான கனமா இருக்கக்கூடிய அதுதான் அந்த மகாவாக்கியத்துல காண்பிக்க முடியும் பிரம்ம பிரஜானம்னு வரும் காண்பிக்கும் பிரம்ம பிரஜானம் அது அதிகம் அதிகமான பெரிய ஜான தான் அதேதே அந்த பியூர் கான்சியஸாக உணர்வது தான் எல்லாவற்றையும் தாண்டி இருக்க உணர்வது தான் வேறு சிலர் இந்த சைவ வைஷ்ணவ தீட்சையெல்லாம் அடைந்து உங்களால் உபதேசம் பண்ணப்பட்ட பாஞ்சராத்திரம் வைகானசம் இப்படிப்பட்ட ஆகமங்கள் பிரகாரம் வாசுதேவ சங்கரிஷ்ணா பிரத்யும்னா அனிருத்த சொல்லப்பட்ட யூகமூர்த்திகளாக நாலு யூகமூர்த்திகளாகும் பல பல மூர்த்திகளாகவும் நாராயணன் உங்களை ஒத்தரை தான் தன்மயமாக பரமாத்மாவாக பூஜிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் கிடச்சது பரமேஸ்வரம் வேறு சிலர் வந்து பரமேஸ்வரன் வந்து காண்பித்து இருபத்தாறு இருபத்தேழு ஆறாக போகிறார் அது பிரகாரம் ஆச்சாரிகள் வந்து காண்பித்து இவர் சைவம் பைசு போன்ற பலவிதமான ஆராதனை முறைகளால் சிவபெருமான் ரூபத்தில் தான் வழிபடுகிறார்கள் ஏ பெண் தேவதா பக்தா இஜந்தே தத்யான்விதாக தேபி மாமேவகேய விதி பூர்வகம் இதான் அங்கே பகவத்கீதையில் காணிக்கிறான் அந்த ராஜவித்யா ராஜகும் யோகத்தில் ஏப்ய தேவதா பக்தே சையான்தாகம்ையோட யாரலாம் மற்ற தேவர்களை பண்ணா தேவி மாமேவ கவுந்தே இஜந்த விதிபூர்வகம் சர்வகேவ ஜந்தித்வாம் சர்வதேவமேஸ்வரம் ஏப்யன்ய தேவதா பக்தான் எத்யப்யன்ய தேபு இப்படி சிதேவதா ரூபியான பிரபோ நிகரான் நாராயணன் பரமாத்மா வேறு பல தேவதைகளிலும் பக்தி கொண்டவர்களா இருந்தாலும் மற்ற தேவதைகள் பக்தி செய்த அதாவது நாம ரூப அந்த அதுக்குண்டான குணங்களாக இருக்கக்கூடியதில் வெவ்வேறு தேவத்தைகளை பக்தி செய்தாலும் எல்லாம் கடைசியாக சர்வேஸ்வனான் உங்களைத்தான் வழிபடுகிறாள் ச ஆத்மா அங்கான் எஞ்ய தேவதா இது வந்து இது வைஷ்ணவத்தை காமிக்கக்கூடியது சிட்டாத்வே காமிக்கக்கூடியது வேறு சொல்கிறது இச ஆத்மா அங்கான் எஞ்சா எஞ்யா தேவதா பிரபுவே மலைகளில் பகல பல சல பல நதிகள் மலைகளில் மலை பிரதேசங்களில் பல நதிகள் வந்து உற்பத்தியாகின்றன தோன்றுகின்றன ஆறு பெறுகிறது மழையால் நிரம்ப பெறுது பல வழிகளில் போகிறது பல மார்க்கங்கள் ஓடுது கடைசியில் சமுத்திரத்தில் போய் சமுதிரமாக சேருது அப்படி இப்படி சைவம் வைஷ்ணவம் இது சொன்னது ஷண்மர ஸ்தாபனம் இல்லையா சைவம் வைஷ்ணவம் சாகம் கானபத்தியம் கௌமரம் சௌரம் இப்படி எல்லா மார்க்கங்களும் ஒவ்வொரு வழியும் கடைசின உங்களைத்தான் அடைகிறது அதுதான் பரமாத்மாவுடைய அடைகிறது வணங்கும் துரைகள் பலபல வாக்கி மதி விகற்பால் பிணங்கும் சமயம் பலபல வாக்கி வணங்கும் துறைகள் பல பலவாக்கி மதி விகல்பால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி இப்படி நிமாழ்வா சாதிக்கிறார் அப்படி இருக்கு மேல பதினொன்றாவது ஸ்லோகத்திலிருந்து மேல பார்ப்போம் மூலத்தை செய்வோம் சர்வே நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பதிகச்சந்தி உண்டால் ஏன் சர்வே நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சந்தி அப்படிதான் அப்படிப்பட்ட கேசவனான கிளேசன் ஆசனனான கேசியை முடித்தவனான அப்படிப்பட்ட சிவன்னாராயணத்தை அடையிறதான் காண்பிக்கிறார் சுவம் ரஜத்தமிதிகே தேழுகி பிராத்த பிரோத்த ஆம தாபராதையம் ரஜத்தமிதி பிரகே தேழுகி தேழுகி பிரகோ ஆம தபராதையம் துயம் நமஸையஸ்தோ அவிஷ்டையே சர்வாத்மே சர்வியாட்சிணே குணப்பிரோோயமவிஜ பிரவே திருக்கமசு துியம் நமஸே ஸ்வரிஷ் சர்வாத்மே சர்வாத்மே சாட்சி குணப்பவோ இமவி கவர்த்தே தவ நிற ஆத்ம அக்னம் தே அவனிட்சம் சூரியோ நோ நம் திசு ஜோம் சுரேந்திரத்தவோர் நவ கட்சிர்மருத்து பிரணபலம் பிரகல் அக்னிர்முகம் தே அமன்கிஷம் சூரியோ நோ நாபி ரோதிஷி ஜோம் சுரேந்திர தவ பாகோர்ணவிமருத்து பிரணம் பிரகல் ணீ வியா சிரரு மோபர்தி நித்தே நமேஷனம் ராத்திய நே பிரஜாப मेट्रस् वृष्टिस्व वीमिष्य रोमा वृक्ष औषधीय शिरो मेघापरसा ना निते तेद्रिय निमेशनम रात्य नि प्रजापति मेट्रस्त वृष्टिस्व वीम्यत्म पुषे प्रकलना लोका सपाला बहुजीवसंकुला ये सज्जिगते जलौकसो उधुम बरे वा मचका मनोमयी तय अव्यत्मे प्रकल्पिना प्रकोका सफाला बहु जीवसंकुला ये सज्जीगते जल हो कसोप उदुंबरे वाशा मनोमी फीभ्यम नमस्ते अस्विष्क्दृष्टे सर्वात्मनेर्वियािणे गुण प्रवाहय प्रवर्तते दे देंवृति आत्मसु सत्म रजस्तमी अकृतिर्गुण தேஷி பிரகா பிரோத்த ஆமஸ்தி சிதி பக்து தேஷி பிரகாத்த பிரோத்த ஆமராதயம் நமஸே அஸ்வக்திரு சர்வாத்மே சர்வீம் சாட்சி குணப்பவோய பிரவத்திரிய ஆமசு அக்னிர்முகம் தேங்கீணம் சூரியோ நோனோதி சுரேந்திர தவ பார்ணவரு பிராணம் பிரகல் அக்னிர்முகம் தேங்க் அவனி ஈம் சூரியோ நோனி திசக் ஜோம் சுரேந்திர தவ பார்ணவா குஷிர்மருத்து பிரணபலம் பிரகல் ருமாதியரு मेगा परस्य नितेद्रिय निमेशन रात्य हनी प्रजापति मेठ्रस्थ वृष्टित्म वीरमिष्यत रोमां वृक्ष औषध शिरो मेघापर अतिन खा नितेद्रिय निमेशनम रात्य हनी प्रजापति मेठ्रस्थ वृष्टित्व वीरमिष्यत्य व्यत्म पुषे प्रक லோகா சபலா பகீவசஞே ஜலவு கசோபி உதும் வரை வாம கா மனோமயன் புருஷே பிரகல் சபலா பகுஜீவசேஜிகே ஜலவு கசோபி உதும்பரே வாம கா மனோமயம் பதினஞ்சாவது ஷ்லோகா பதினொன்றாவது பதினொன்ற மஞ்ச எப்படி மலைகள்லேந்து உற்பத்தி கொண்ட நதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி சமுத்திரத்துக்கு போறது அப்படிதான் எல்லா பூஜா மார்க்கங்களும் சில உங்களை அடையிறது அதான் சர்வே நமஸ்காரா கேசவம்பதியர் சிந்தி அதுதான் சொல்றது அப்படி சத்தம் ரஜ தமசன் போன்றவைகள்லாம் உங்களுடைய சக்தியான அதாவது மூலப்பிரகிருத்தினுடைய மூல பிரகிருத்தி பிரகிருதி மூலப்பிரகிருதி இது பிரதானம் விஷ்ணுமாயா சக்தி எல்லாம் ஒண்ணுதான் அவருடைய குணங்கள் அவைகளிட்டே மூலப்பிரக்கத்திலிருந்து ஏற்பட்டவைகள்தான் தாவரத்திலிருந்து சாதாரணம் ஸ்தாவரம் அதுல இருந்து பிரம்மதேவர் முடிய தீவர்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்காங்க அந்த தத்துவங்களாக தான் இணைக்கப்பட்டிருக்கிறது கோக்கப்பட்டிருக்கும் சூத்ரே மணிகனா இவர்னா கீதையில் மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஆகாஷாத் பதினந்தோஜம் யா கச்சிரசாகரம் ஆகாஷாத் பதினந்தோஜம் யா கத்திரி சாகரம் சர்வதேவ நமஸ்காராக ஸ்ரீகேசம் பதி கட்சி ஆகாஷாத் பதினந்தோஜம் யா கத்திரசாகரம் சர்வதேவ நமஸ்கார ஸ்ரீகேசம் பதிகச்சி அப்படி எல்லா முன்னால காமிடித்தல் அதுதான் பத்தாவது ஸ்லோகத்தின ம ஆகாசத்துலேயும் தோன்றியது மலைகள்லேயும் தோன்றிய எல்லா நிலைகளையும் எப்படி சமுத்திரத்துக்கு போதும் அப்படி எல்லா ஆராதனை பண்ணக்கூடிய சமஸ்தேவதை கொள்ள இதுவும் கடைசியில் உங்கள்கிட்ட தான் போகிறதுன்னு பரமாத்ம தத்துவத்தை காண்பிக்கிறார்கள் அப்போது அதே மாதிரி சூத்திரே மணிகனா இவன் அப்படியும் இதே மாதிரி போடுறாரு இந்த மூல பிரகதியினுடைய தத்துவங்கள் மூலமாக குணங்கள் மூலமாக சர்வஸ்வரூபியாக இருக்கார் நீங்கள் எதனையும் பற்றி இல்லாதவர் அவிஷக்த திருஷ்டிகம் யா எந்த அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய உபகரணங்களுக்கு விஷயமாகாதவராக அதனால் பார்க்க முடியாது அதாவது நம்முடைய இந்திரியர்களாலோ மனசு புத்தி சித்தம் ஞானம் எதாலையும் பார்க்க முடியாது அப்போ ஒன்றிலும் பற்றிதில்லாத புத்தி கொண்டவராக இருக்கார் சர்வ புத்திக்கு சாட்சியாக இருக்கார் அப்படிப்பட்ட அவங்களை அடைவதற்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ண ஏற்படுத்தும் அவித்தியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சத்வம் போன்ற குணங்களால் அவித்தியெல்லாம் இது அதாவது அனாத்ம விஷயமான தான் இந்த குணங்கள்லாம் போன்ற குணா செல் செலுத்தப்படும் சம்தாபாந்தி தேவா தேவர்கள் மனுஷர்கள் மற்ற ஜீவர்கள் பிராணிகள்லேருந்து தோன்றுகிறது அதுதான் பார்க்கலாம் அப்படி சொல்கிறார் இன்னும் நிறையா சொல்ல ஒன்று இருக்குது மேலே பார்ப்போம் ஸ்டார்ப்பணும்